திரு நனிவள்ளி திரு நற்றுணையப்பர் திருவடி போற்றி திரு மலையான் மடந்தை அம்மை திருவடி போற்றி திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாரை இன்று எடுத்த பகவதி அம்மையார் திரு அவதார திருத்தலம் இது திருச்சிற்றம்பலம் சிவபெருமானை வழிபடுவோர்க்கு சைவர் என்று பெயர் நன்ன தும் <laughs> ột <laughs> род புக்கு ஒி உலது ஆங்கு வெள்ளம் சதனா சடையடை புக்கு ஒடுங்கி உலது அங்கு வெள்ளம் பலர் திங்கள் டையடை மலர் திங்கள் கண்ணி அயலே வைத்தது ஒக்கும் மலர் மாலை இறைவன் இடங்குள் பதிதா இடை இடை வைத்து வைத்தது ஒக்கும் மலர் மாலை இறைவன் இடங்குள் பதிதான் நனி பள்ளி இறைவன் இடங்குள் பதிதான் நனி நனிபள்ளி மடையிடை வாழை பாய முகிழ்வாய் நெறிந்து மனம் நாரும் நீல மலரும் நடை உடை அன்னம் வைகும் உனல் அம்படப்பை நனி பள்ளி போலும் நமர்காள் ஹான ஹான ஹான ஹான பெருமாள் கொண்டு தொண்டர் வழி பாடு செய்யல் ஒளி பாடில்லாத பெருமா வழிபாடுபாடு இல்லாத பெருமான் தொண்டர் வழிபாடு செய்யல் வழிபாடு இல்லாத பெருமான் மலர் குண்டு தொண்டர் வழிபாடு செய்யல் ஒளிபாடு இல்லாத பெருமான் தருமலர் கண்டமாக விடங்குண்ட காளை இடமாய காதல் நகர்தான் கருமலர் கண்ட விடமூண்ட காளை விடமாய காதல் நகவா நனிவள்ளி தத்தர் வெறுமலர் தொட்டு விட்ட விசை போன கொம்பில் விடுபோது அலர்ந்த விரை தூழ் நறுமலர் அல்லி புள்ளி ஒலிவண்டு உறங்கும் நனி பள்ளி நனி பள்ளி போலும் நமர்கள் பெரும நனி பள்ளி போலும் நமர்கள் குளிர் தரும் கங்கை தங்கும் சடைமாடு இளங்கும் தலைமாலையோடு குலவே புளி கங்கை தங்கும் சடைமாடு இலங்கும் தலை மாலையோடு குலவி ஒளிர் தரும் திங்கள் சூடி உமைபாகமாக உடையான் உகந்த நகர்தான் நனிவள்ளி உமை பாகமாக ஆக உடையான் பாகமாக உடையான் உகந்த நகர்தான் அனிவள்ளி குளிர் தரும் குயில் பாடல் கேட்ட பெடைவண்டு தானும் முரள குயில் பாடல் கேட்ட பெடைவண்டு தானும் முரல தானும் முரல நளிர் தரும் சோலை மாலை நரை குறுகு வையும் நனிவள்ளி போலும் நமர்கள் நான சு நின்று தோடு ஒரு காதனாகி ஒரு காதையில் அங்கும் சுரிசங்கு நின்று புரள காடு இடமாக நின்று கனலாடும் எந்தை இடமாய காதல் நகர்தான் நனிவள்ளி ஆன தடலன்னே வீடு உடங்கைதுவார்கள் விதி என்று சென்று வெரிநீர் தளிப்ப வீரனன் நாடுட நாடும் செம்மை ஒலி வெள்ளமாறும் நான் இப்பள்ளி போலும் நமர்காள் தடன்னரரரன மேகமோடு ஆடும் திங்கள் மேகமோடு ஆடும் திங்கள் மலராக அணிந்து மலையான் மடந்தை மணி பொன் ஆகும் ஓர் ஆகும் ஓர் மலையான் மடந்தை ஆகும் ஓர் பாகமாக அனலாடும் எந்தை பெருமான் அமர்ந்த நகர்தான் அணி பள்ளி தர ஊகமொடு ஆடும் மந்தி உகழும் சிலம்ப அகில் உந்தி ஒன் பொங்கிடறி அகில் உந்தி ஒன் பொன் கிடறி நாகமொடு ஆரம்ப உணல் வந்து அலைக்கும் நனிவள்ளி போனும் நபர்கள் ஆர எந்தை பெருமான் அமர்ந்த நகர்தான் நனிபள்ளி நனிவள்ளி நனிவள்ளி தகை மலி தண்டு சூலம் அனல் உமிழும் நாகம் கொடு கொட்டி வீணை முரல தகைமலி தண்டு சூலம் அனல் உமிழும் நாகம் கொடுகொட்டி வீணை முரல பகைமலி வன்னி கொன்றே மத மத்தம் வைத்த பெருமான் உகந்த நகரா தகைமலி தண்டு சூலம் அனல் உமிழும் நாகம் கொடு கொட்டி வீணை முரலமளி மகமத்தம் வைத்த பெருமான் உகந்த நகர்தான் பூசல் பணிவார்கள் பாடல் பெருகி நகைமலி முத்து இலங்கும் மணல் சூழ் கிடக்கை நரிபள்ளி போலும் நமர்கள் Anna Anna Anna Anna Anna Anna Anna Nor professora Nor perceptions <Sings> மர் கத பலம் மிக வாட் வேலன் வலைய வலையற்று மதியரக்கன்பலியோடு உலம்பிகும் தோள்கள் ወல்க விரலர்த பெற்ற பெருமான் முகந்தนครதான் பெருமான் முகந்தนครதான் நனிபள்ளி நனிபள்ளி பெருமான் உகந்த நகர்தான் நிலம் மிகும் கீழும் மேலும் நிகராகும் இல்லை என நலம் மிகும் தொண்டர் நாளும் அடிபரவல் செய்யும் நனி பள்ளி நலம் நாளும் அடிபரவல் செய்யும் நனி போலும் நமர்கள் நிலம் மிகும் கீழும் மேலும் நிகராகும் இல்லை என என்ற நீதி அதனை நலம் மிகவும் தொண்டர் நாளும் அடிபரவல் செய்யும் நனிவள்ளி போர் நமர்கள் நிற உரு ஒன்று தோன்றி எரி நின்றது ஒரு நீர்மை சீர்மை நினையர் அறவுரு வேதனாவன் பயனோடுமானும் அறியாத நன்ம்தான் காவினரே நிறவுரு ஒன்று தோன்றி அறிவொண்டி நின்றது ஒரு நீர்மை சீர்மை நினையர் அறவுரு வேதவனாவன் அயனோடு மாலும் அறியாத அண்ணன் அகதான் முல்லை மவ்வல் குளிர் பிண்டி புன்னை புனை கொன்றை துன்று பொதுளி நரவிரி போது தாது புதுவாக நாரும் நனிவள்ளி போனும் நமர்கள் நான் பள்ளி போலும் நமர்கால் அனமிகு செல்கு சோரே கோணเกంద్ర ಕೈയില്‍ இடுண்டு பட்ட அமணூம் அனமிகு செல்கு சோரே கோணเกంద్ర ಕೈയില്‍ இடுண்டு பட்ட அமணூம் தத்ரனலரன கேರ மனமிகு கஞ்சி மண்டை அதில் உண்டு தொண்டர் குணமின்றி நின்றபடிவும் வினைமிகும் வேதம் நான்கும் விளைவித்த நாவில் விடையான் உகந்த நகர்தான் அணி பள்ளி ஹர விடையான் உகந்த நகர்தான் நரிவள்ளி நனமிகும் தொண்ட நாளும் செய்யும் நரிபள்ளி போலும் நமர்கள் நரிவள்ளி போலும் நமர்கள் கடல் வரை போதம் மல்கும் படு ஆறும் உடதாகவை வந்திடு பறை ஒன்று அத்தர் பியன்மே பெரும் இன்னிசைய முறை தேங்க பணுவ நடegirul aadum endey nadegirul aadum